வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு உலகின் மிக சுரங்க ரயில் பாதை லண்டனில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யாழ்ப்பாணம் சம்பத் தரிசியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு லண்டனில் ஆரம்பமாகிய ஐக்கிய நாடுகளின் முதலாவது பொதுசுபை பொது சபை கூட்டத்தில் 51 நாடுகள் பங்கு பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க தரைப்படையின் சிக்னல் கோர்ப்ஸ் நிறுவனம் முதல் தடவையாக வானொலி அலைகளை நிலாவில் தெரித்து பெரும் முயற்சியில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் தாஸ்கன் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் பாகிஸ்தானில் ஒன்பது மாதங்கள் சிறையில் கழித்த பின்னர் புதிதாக உருவான வங்காள திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நூற்றி ஆண்டுகளின் பின்னர் வேட்டிக்கனும் ஐக்கிய அமெரிக்காவும் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஐந்து என்ற எண் பெயரிட்ட குருங்கோல் ஒன்று பூமிக்கு ஏறத்தாழ நாற்பத்தி லட்சம் கிலோமீட்டர் அருகில் கடந்து பறந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று லீனியர் விண்கலத்தினால் கண்டுபிடித்து அறிவிக்கப்பட்ட குறுங்கோல் இது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கே இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு லிண்டா லவ்லேஸ் அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஹிருத்திக் ரோசன் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆண்டு ஆனந்த பிள்ளை தமிழில் நாட்குரிப்பு எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜீன் லியோன் ஜெர்மி French ஓவியர் மற்றும் சிற்பி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆர்எஸ் மனோகர் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாண்டியன் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் இன்று உலக சிரிப்பு தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே